ூத்தோகேஸ் ஆரே வித்தர பிரோக்கம் பாணு அஸ்மின் லோகே இந்த உலக வாழ்க்கையில் துவ பூத சர்கவு பூத சர்கவுன்னு சொன்னால் மனிதர்கள் இரண்டு வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள் இந்த படைப்பில் இருக்கிறார்கள் இந்த இடத்துல பூத சர்கவுன்னா மனிதர்கள்னு அர்த்தம் இரண்டு வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள் மூன்று வகைன்னு சொன்னோம் இராட்சசன் அசுரன் தெய்வம் ஆக இங்கே என்னென்ன தெய்வ பிரகிருதி ஆசுரி பிரகிருதி இராட்சசி பிரகிருத்தின்னு சொன்னார் பகவான் ஒன்பதாம் அத்தியாயத்தில் ஆனால் இங்கே வந்து ராட்சஸ பிரகிருத்தையும் அசுர பிரகிருதியில் சேர்த்துட்டார் ஆகத்வௌ பூதசர்கவு ஆஹ எல்லாமே ரெண்டு ரெண்டாக இருக்குது உலகத்தில் நன்மை தீமை எல்லாம் இருக்குது ஆக ரெண்டு விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள் ஆக தெய்வசம்பதாயுக்தா தெய்வா பூதசர்க்கா தெய்வா பூதசர்க்க அசுர சம்பத ஆசுர சம்பதாயுகா ஆசுர பூதசர்க ஆக ரெண்டு வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள் பூத சர்க்கவுன்னால் இந்த படைப்பில் ரெண்டு விதமான சாதாரணமாக சர்க்க சப்தத்துக்கு படைப்புன்னு அர்த்தம் சிருஷ்டின்னு அர்த்தம் இங்கே பூத சர்க்க பூத சர்க்கவுன்னா நம்ம அதனுடைய தாற்பயத்தை ரெண்டு வகையான குரூப்பு இந்த படைப்பில் க்ரியேஷனில் இருக்குது நம்மகிட்டே இப்படி இருக்குது நம்மள்கிட்டயே குட்டு பேடு ரெண்டும் இருக்கு எவ்வரி ஹியூமன் பீயிங்கில் இருக்குது அதனால் சொசைட்டி அண்டத்தில் இருப்பது பிண்டத்திலும் இருக்கிறது ஆக படைப்பில் ரெண்டு இது எது ஜாஸ்தி இருக்கோ அதை வச்சு புரிஞ்சுக்கணும் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் எது அதிகமாக இருக்கோ அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்ட் மேனும் கிடையாது ஹண்ட்ர அதனுடைய பர்சன்டேஜை பொறுத்து இருக்குது அறுபது எழுபது அப்படின்னு இந்த தெய்வ குணங்கள் கூடணும் அத்வௌபு அஸ் அஸ்மின் லோக்கே இந்த உலக வாழ்க்கையில் இரண்டு வகையான மனித கூட்டங்கள் இருக்கின்றன என்னது அது தெய்வஹா ஆசுரஹா தெய்வபூத சர்க்ககா ஆசுரபூத சர்க்கஹா ஆக தெய்வீகமான மனித கூட்டங்கள் அசுர குணங்களுடைய மனித கூட்டங்கள் அப்படி இருக்கிறார்கள் நல்லோர்களும் இருக்கிறார்கள் தீயோர்களும் இருக்கிறார்கள் அதனால் என்ன சொல்கிற அடுத்த வரியிலன்னா தெய்வ தெய்வா விஸ்தரஷா புரோக்தா தெய்வ குண போடலாம் தெய்வா பூத சர்க்கா விஸ்தரஷா புரோக்தா விஸ்தாரமாக சொல்லிட்டேங்கிறார் மூணு ஸ்லோகங்களில் ஒன்று ரெண்டு மூணு ஸ்லோகங்களில் விஸ்தாரமாக நான் சொல்லியிருக்கேன் பல இடங்களில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு அர்த்தம் ஸ்தித பிரஜ லட்சணமாக இருக்கட்டும் குணா தீத லட்சணமாக இருக்கட்டும் பராபக்த லக்ஷணமாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் இதை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன் ஸ்ருணும் இப்போ கவனமாக கேளு ஹே பார்த்த அர்ஜுன ஆசுரம் ஆசுரம் உச்சியத்தே ஆசுர சம்பத்து ஆசுரம் சம்பதம் இதானியும் மயா உச்சியே இப்போ நான் வந்து அசுர சம்பத்தை பற்றி அகம் வதாமி நான் அதை சொல்லுகிறேன் சுருணு கவனமாக கேட்டுக்கோ இதெல்லாம் தள்ளத்தக்க தீய குணங்கள் இதெல்லாம் கொள்ளத்தக்க நல்ல குணங்கள்னு சொல்லியாச்சு இதெல்லாம் தள்ளத்தக்க தீய குணங்கள்ங்கிறத தெரிஞ்சிக்கோ இந்த குணம் உங்ககிட்ட இருக்கான்னு பார்த்து ரிமூவ் பண்ணு அதுக்கு எஃபர்ட் போடு நல்லதை வளர்த்தினா கெட்டதெல்லாம் தானாக போய்டுங்கிறதான் பொதுவான விதி நீ நல்ல சூழ்நிலையிலிருந்து நல்ல குணங்களை வளர்த்தின்றே வா எந்த காரணத்தை கொண்டு அந்த சூழ்நிலையை விட்டு போயிடாதே அது நல்லது வர வரைக்கும் பொறுமையாக அந்த நல்ல குணத்தை எல்லாம் விருத்தி பண்ணிக்கோ சில சமயம் நல்லவங்களுக்கு தீயவங்க வந்தாலே பயமாக இருக்கும் ஏன்னு கேட்டால் இவன் நம்மளை எடுத்துகிட்டு போயிடப்படாதே அதனால் அங்கேயும் அவங்களும் என்ன பண்ணணும்னா அந்த தீயவனை எப்படியாவது நல்ல வழிக்கு கொண்டு வரத்துக்கு அது எஃபர்ட் கொடுக்கும் அப்போ அவனுக்கு இருக்கணும் அவன் வந்தவன் நம்மளை கெடுத்துட்டு போயிட்டான்னு அதனால்தான் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இல்லைனா ஆழ சேர்க்கிற ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டியிருக்கு அவர் நல்லவாக ஆகணும்னு நினச்சி கூட அவரோட சுவாவம் வந்து அப்படி இருந்ததுன்னு சொன்னால் இருக்கிற சுச்சுவேஷனையும் எடுத்துகிட்டு போயிடுவார் அதை தான் பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து பண்ண வேண்டியிருக்கு அது ஒரு அது ஒரு பெரிய கருணை தீயவர்களுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்களை நல்லவராக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு அவன் அவன் அவன் நினைக்கணும் நினைக்கலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது நான் நற்குணங்கள் நிறைந்தவனாக ஆக வேண்டும் என்று அவன் நினைக்கணும் அவன் நினச்சா நம்முடைய உதவி பயனுள்ளதாக இருக்கும் இல்லாட்டி என்னாகும்னா முதல்ல ஒரு ஒரு தீவிரம் இருக்கும் கொஞ்ச நாள் கழித்து அந்த இன்சியாசம் போயிடும் நம்ம இப்படித்தான் அவன் நினச்சி நிடுவான் அதெல்லாம் தான் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கடினமான விஷயம் சரி இனி அசுரகுணத்தை பகவான் ஏழாவது ஸ்லோகத்திலேருந்து ரொம்ப விஸ்தாரமாக சொல்ல போகிறார் பதினெட்டாவது ஸ்லோகம் வரைக்கும் சொல்ல போகிறார் பார்ப்போம்